ிாத்தய भगवान श्री வேத்தாத்மான் இதுக்கு முதல் ஸ்லோகத்தில் புருஷார்த்தம் அதாவது சுயமுயற்சி ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத உபதேசம் பண்ணியிருக்கார் நீ தான் சம்சார சாகரத்துலேருந்து கரையேற்றி கொள்ளணும் நீயே சம்சாரத்துக்குள்ளே உன்னை முழுகடிச்சிக்கக்கூடாது எப்படியாவது நீஞ்சி கரை மாதிரி எப்படி சமுத்திரத்துக்குள்ளேருந்து நம்ம நீஞ்சி எப்படியாவது கரை சேர்கிறதுக்கு பிரயத்தனம் அப்படி பண்ணணுங்கிற அர்த்தம் நாமளாக பிரச்சனைகளில் சிக்கக்கக்கூடாது பிரச்சனைகள்லேருந்து வெளிவர்றதுக்கான முயற்சியை ஏற்படுத்தி கொள்ளணும் அதற்கான வாய்ப்பை இறைவன்கிட்ட கேட்டு பிரார்த்தனை பண்ணணும் முயற்சியை விடக்கூடாது இது வேதாந்த சாஸ்திரமாக இருக்குது சம்சாரத்திலேருந்து விடுபடக்கூடிய விஷயமாக இருக்கிறது அதில் இந்த ஆறாவது ஸ்லோகத்தில் முதல் ஸ்லோகத்தில் அஞ்சாவது ஸ்லோகத்தில் சொன்ன விஷயத்துக்கு விளக்கமாக சொல்கிறார் கடைசியாக சொன்னார் ஆத்மாவுக்கு ஆத்மாதான் பந்து ஆத்மாவுக்கு ஆத்மாதான் ரிப்புனர் அதாவது நமக்கு நாம தான் நண்பன் நமக்கு நாம தான் பகைவன் அப்படின்னு சொன்னார் அது எப்படி நமக்கு நாமளே நண்பனாகவும் பகைவனாகவும் இருக்க முடியும் அப்படிங்கிற கேள்விக்கு இந்த ஸ்லோகத்தில் பதில் சொல்லியிருக்கார் தஸ்ய ஆத்மனா ஆத்மா பந்துஹு ஏன்னா ஆத்மனா ஆத்மாவேவ ஜிதா தஸ்ய ஆத்மனஹா ஆத்மா பந்துகுன்னு படிக்கணும் எந்த ஆத்மாவால் ஆத்மாவானதே ஜெயிக்கப்படுகிறதோ அந்த ஆத்மாவுக்கு ஆத்மா பந்து இது கொஞ்சம் கஷ்டந்தான் புரிஞ்சுக்கிறது இந்த இடத்துல ஆத்மானா என்ன அர்த்தம்னு கேட்டால் எவன் ஒருவனால் ரெண்டு ஆத்மசப்தம் இருக்கு ஆத்மனான்னு சொன்னால் எவன் ஒருவனால் எந்த ஜீவனால் ஆத்மாவேவ ஆத்மாவே ஜெயிக்கப்படுகிறதோ ஆத்மானா இந்த இடத்துல உடம்பு மனசு புத்தி பாடி மைண்டு காம்ப்ளெக்ஸ் சம்ஸ்கிருத பாஷையில் சொன்னால் காரிய கரண சங்காத்தம் சங்காத்தம்னா சேர்க்கை மனசு காரியம்னு சொன்னால் உடம்பு இந்த காரிய காரண சேர்க்கை இதை தான் ஆங்கிலத்தில் சொன்னால் பாடி மைண்டு காம்ப்ளெக்ஸ் உடல் மனத்தினுடைய சேர்க்கை அப்படி சொல்லணும் அதை நாம் ஜெயிக்கணும் ஆகார நியமங்கள் வேலையை ஒழுங்காக பார்க்குறது அப்புறம் தூங்க வேண்டிய நேரத்துக்கு ஒழுங்காக தூங்கிறது தர்மசாஸ்திரப்படி வாழ்கிறது சாப்பிட வேண்டிய நேரத்தில் கரெக்டாக சாப்பிட்றது இதெல்லாம் பின்னாலேயும் திரும்பவும் சொல்ல போகிறார் பகவான் வேறு விதமாக இதெல்லாம் சொல்லுவார் அப்போ நமக்கு இன்னும் நல்லா புரியும் ஆஹா எந்த ஆத்மாவால் ஆத்மாவே ஜெயிக்கப்பட்டதோன்னு சொன்னால் எந்த ஜீவாத்மாவால் மனசும் உடம்பும் கட்டுப்பாட்டில் வைக்கப்பட்டிருக்கிறதோ அப்படின்னு அர்த்தம் அந்த ஆத்மாவுக்கு அந்த ஜீவாத்மாவுக்கு ஆத்மா பந்துஹு ஆத்மா சொன்னால் உடம்பு மனசும் நண்பன் ஆயிடுறது அதாவது உடம்பு மனசும் கட்டுப்பாட்டில் இருந்தால் நமக்கு நண்பன் ஏன்னா அது நமக்கு அனுகூலமாக இருக்கும் அது இருக்கிறதே தெரியக்கூடாது சொல்கிறோம் இல்லையா வென் ஷூ ஃபிட்ஸ் ஷூ ஈஸ் ஃபர்காட்டன்கிறோம் அப்போ பாடி மைண்டு காம்ப்ளெக்ஸ் ஃபிட்டாக இருந்ததுன்னா பாடி மைண்டு காம்ப்ளெக்ஸே ஃபர்காட்டன் ஆகிடும் அதாவது மறந்து போயிடும் அந்தளவுக்கு நம்ம அதை கட்டுப்பாட்டை வச்சுருந்தா தான் அதோட இருக்கோங்கிற ஃபீலிங் கூட இருக்காது அந்த அளவுக்கு மனசுக்கு பக்குவங்கள்லாம் வந்துடும் அதைத்தான் அடுத்த வரியில் சொல்கிறார் நீ இதை கட்டுப்படுத்தலைன்னா இந்த உடம்பு மனசு உனக்கு சத்ரு ஆகிடும் உனக்கு துக்கத்தை கொடுக்கும் அது அடுத்த வரியில் இருக்குது அனாத்மனஸ்து சத்ருத்வே ஆனால் அனாத்மனஹா அநாத்மனஹா அஜிதா யாரும் உடம்பு மனசை கட்டுப்படுத்தலையோ அவனுக்கு அது சத்ருவாக ஆயிடும் ஆத்மைய தூங்கிறதுக்கு ஆனால் அனாத்மனகா கட்டுப்படுத்தப்படாத மனசும் உடம்பும் சத்ருவாக இருக்கும் பட்சத்தில் கட்டுப்படாமல் எதிரியாகி விடும் பட்சத்தில் ஆத்மாவே உடம்பு மனசே ஜீவாத்மாவுக்கு சத்ருவாகி விடுகிறது இந்த உடம்பு மனசு உடையவனாக உயிர் இருக்கிறது உடலும் மனதும் கட்டுப்பாடோடு இருந்தாதான் இந்த மனதில் உள்ளத்தில் உயிர் அமைதியாக வாழ முடியும் இல்லாட்டி உயிர் கஷ்டப்படும் ஆகவே உடம்பு மனசையும் கட்டுப்படுத்தணுங்கிற விஷயத்தை தெளிவாக சொல்கிறார் பகவான் இது பகிரங்க சாதனம் அதாவது தியானம் பண்ணுறவனுக்கு உடம்பு மனசு கட்டுப்பாட்டில் இருக்கணும் உடம்பு மனசை கட்டுப்பாட்டில் வச்சுக்கிறதுக்கு தான் தர்மசாஸ்திரம் இருக்கிறது உபாசனா சாஸ்திரம் இருக்கிறது தர்மசாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற சத்குணங்கள் ஆட்டிடியூட்ஸ் இதெல்லாம் இருக்குது ஒழுங்காக ரிச்சுவல்ஸ் எல்லாம் பண்ணி கடமைகளை ஒழுங்கா செஞ்சு நல்ல பாவனைகளோட நல்ல குணங்களை பழகினாத்தான் உடம்பு மனசு நமக்கு கோஆபரேட் பண்ணும் அதை தான் இந்த ஸ்லோகத்தில் பகவான் அற்புதமாக உபதேசம் பண்றார் தொடர்ந்து அடுத்த ஸ்லோகத்தினுடைய சம்பந்தத்தை நம்ம படிக்கலாம் பகவான் நமக்கு அனுகிரகம் பண்ணட்டும் பந்தராத்மாத்மஸ்திய ஏனாத்மயவாத்மநாஜித அநாத்மனஸ்துதாத்மத்ருவத்